அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளைதன் தேசி மனுவல் என்ற தலைப்பு எச்சரிக்கை நம்முடைய முன்னேற்றங்களை காரணமாக்கி நாம் அதிகமாக மகிழ்ச்சி அடையக்கூடாது நம்மை கண்டு நாமே வியந்தால் நம்மால் அடுத்த நிலையை அடைய முடியாது என்னை யாரும் வெற்றி முடியாது என நினைப்பொருள் எல்லாரும் பரிதாபமான தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் அது சூழ்ச்சியால் நிகழ்ந்திருக்கலாம் கவனமின்மையால் நிகழ்ந்திருக்கலாம் பலவீனங்களால் நிகழ்ந்திருக்கலாம் எச்சரிக்கையின்மையால் நிகழ்ந்திருக்கலாம் அதிக நம்பிக்கையாலும் ஏற்பட்டிருக்கலாம் அடுத்தடுத்த வெற்றிகள் நம்மை தவிர யாருமில்லை என்று ஒரு மனிதனை என்ன வைத்து விடுகின்றன சிந்திப்போம் வாழும் சூழலில் கர்வம் போன்ற ஆணவத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு செய்யும் செயலில் எச்சரிக்கையுடன் செயல்படுவோம் நன்றி